அப்படி இல்ல சொர்க்கத்துல அந்த மாதிரி கிடையாது எந்த பொருள்ல இருந்து அந்த துணி வருதா அந்த பொருள் இருந்து துணியாகவே வரும் எந்த ட்ரெஸ் இருக்க வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸாகவே வரும் ஆண்களுக்குரிய ட்ரெஸ் பெண்களுக்குரிய ட்ரெஸ் அங்கே ரெடிமேடு கடை எல்லாம் கிடையாது ஜவுளி கடையும் கிடையாது அதனால அந்த மரத்துல இருந்து அந்த துணிகள்லாம் வரும் அப்படியே எடுத்து போட்டுக்குவாங்க நான் நினைப்பேன் எனக்கு ஜுப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஜுப்பா வரும் அப்பா வேணும் சொன்னா அப்பா வரும் தொப்பி வேணும்னா தொப்பி வரும் எல்லாம் அங்கே எல்லாம் அதுல இருந்து அந்த பூவில இருந்து அந்த முக்கில இருந்து வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்படி எல்லாம் அந்த இவங்க சலாம் அந்த மலக்குகள் சொல்றேன்னா அந்த மலக்குகள் காணிக்கைகள் கொண்டு வருவார்கள் காணிக்கைகள் கொண்டு வரும்போது அஸ்ஸலாம் அழைக்கும் அஸ்ஸலாம் அழைக்கும் சொல்வார் அதோட இன்னொன்னு சேர்த்து சொல்லுவாங்க நீங்கள் உலகத்திலே பொறுமையாக இருந்த காரணத்தினால் உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாதா சலாம் உண்டாவதா என்று சொல்லுவார்கள் என்றும் அல்லாஹத்தால் அந்த ஆயத்திலே சுட்டி இங்க இன்னொரு கருத்து தாவாகும் சுபஹானக் கல்லாகும் அப்படின்னு கேட்டா தாவாகும் அவர்கள் அழைப்பது அப்படின்னு அர்த்தம் அழைப்பது அவர்கள் அழைப்பது குறிப்பிடுகின்ற சொர்க்கவாசிகள் யாராவது ஒருவர் ஒரு காடை பொரியல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு பொறியியல் ஒண்ணு வேணும் காடை அங்க உள்ள காடை இங்க உள்ளதில்லை அதே மாதிரி என்ன உணவு பொருள் வேணும் என்று நினைச்ச உடனே சுப்பிரானு அப்படின்னு சொன்னா உடனே வந்துடும் அவங்க கேட்கறது சுபகான கல்லாகுமா என்பதுதான் சொர்க்கத்திலே அவர்கள் கேட்பது சுபகான என்பதுதான் சுபகான என்று சொன்ன உடனே இவங்க நினைச்சது என்ன நினைச்சாங்களோ அந்த சாப்பாடு வந்துரும் காடையோ கவுதாரியோ கோழியோ மானோ மீனோ எது எல்லாம் வரும் எது வேணாலும் வரும் ஏன்னா சொர்க்கத்துல ரொம்ப பெரிய மீன் ஒண்ணு கொடுக்கப்படும் முத முத சொர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவு எது கபீதில் ஹவுத் என்பதாக வருகின்றது ஒரு மீனுடைய ஈரலுடைய ஒரு பகுதி அது ஈரல் ஒரு மீனுடைய ஈரல் சாப்பிடுவாங்க முதல்ல சொர்க்கவாசிகளை எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த ஈரல் போதுமானது அப்போ மீன் எவ்வளவு பிரிச்சிருக்கும் அது சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீன் நல்லா தலை கொடுப்போம் மீன் சாப்பாடுதான் முதல்ல கிடைக்கும் அங்கே அதனால மீன்ல கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது அங்க போனா எந்த குலர்ச்சி எதுலயும் குலச்சாலும் கிடையாது இங்க சொல்றோம் இப்போ தஹையத்து கல்லாம் சுபானு கல்லாம் சாப்பாடு வந்துருச்சு வந்த உடனே அந்த சாப்பாடு கொண்டு வர்றாரு பாருங்க மலக்குகள் கொண்டு வரும்போது அவர் அசலாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அதான் தஹையத்துலாம் அப்படிங்கறது இவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆஃபிர்தாவும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி இவங்களுடைய துவாவுடைய கடைசி அஹமது இல்லா அரபு ஆலமின்னு சொல்லுவான் அப்படிங்கிற அர்த்தத்தை மற்றொரு முப்படுகின்ற அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குரியதாக மனிதனுடைய அந்த சொர்க்க வாழ்க்கை இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ரெண்டே நிபந்தனை தான் ரெண்டு வேலை தான் செய்யணும் ஒருவேளை ஈமான் கொள்ளுவது இன்னொரு செயல் சாலியகான அமல் செய்வோம் இந்த ரெண்டையும் செஞ்சுட்டா போதும் நான் முன்னால சொன்ன சாலியகான அமல்குள்ள எல்லாமே அடக்கம் ஹலால் ஹராம் ஏவல் விளக்கல் எது எது இருக்குன்னு அது பூரா பல்லாயிரக்கணக்கான செயல்களை விஷயங்களை கொண்டது வா அமிலு சாலிஹாத்தி என்ற அந்த ரெண்டு வார்த்தைகளை கொண்ட ஒரு வாசகம் அது அடுத்த ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் இவ்வளவுலாம் அல்லாஹால சொல்றான்னு கேட்டா மக்காவாசிகள் அந்த இது மக்காவை சார்ந்த ஆயத்த என்பதா சொன்னோம் இல்லையா இது வந்து அந்த காப்பிர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் சிந்தித்து பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்கான அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அப்படி இருந்தும் கூட ஈமான் கொள்ளாதவர்கள் அல்லாஹாலூல்லா சல்வல்ல மூலமாக எச்சரிக்கை செய்யறான் நீங்க இப்படி எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்றால் மறுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு தண்டனை வரும் தண்டனை வரும் இப்படி வந்துடும் முன்னாள் உள்ள கவுமுகள் எல்லாம் இப்படி அழிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை வந்தது என்னெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவங்க எல்லா கவுமகளும் சொன்ன மாதிரி இவங்களும் சொன்னாங்க எல்லா சமுதாயத்தின் உமத்துகள் சொன்ன மாதிரி இவங்களும் சொன்னாங்க அப்படி எடுத்தா கொண்டு வாங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தண்டனை வருதுன்னு சொல்றீங்களா முடிஞ்சா கொண்டு வாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தீமையை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் நாடினால் விரைவாக ஆக்கி வைத்தால் அஷ்ஷர் மனிதர்களுக்கு தீமையை விரைவாக ஆக்கி வைத்தால் பில் ஹைர் நல்லதை அவர்கள் விரைவாக தேடுவதை போல மனிதர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா நன்மைகளான நல்ல நல்ல காரியங்கள் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க விரும்புறாங்க மனிதர்கள் சீக்கிரமாக தேடுவதை போல அல்லாஹால தீமையை சீக்கிரமாக ஆக்கி வைத்து விட்டால் இலையும் அஜலும் அவருடைய தவணை முடிக்கப்பட்டு விடும் அவர்களுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் அர்த்தம் மனிதர்கள் நன்மை சீக்கிரமா வரணும் மழையே இல்ல மன வரணும் துவா கேட்கிறாங்க துவா கட்ட என்ன நினைக்கிறா தீமையை சீக்கிரமாக ஆக்கி வைத்து விட்டால் இலையும் அஜலும் அவருடைய மனிதர்கள் நன்மை சீக்கிரமா வரணும் இல்ல மன வரணும் துவா கேட்கிறாங்க துவா கட்ட என்ன நினைக்கிறேன் உடனே வந்துடணும் அதே மாதிரி வியாபாரம் சரியில்லை நஷ்டமா இருக்குது லாபம் வரணும்னு கேட்கிறோம் கேட்ட உடனே லாபம் வந்துடணும் வியாபாரம் சரியில்லை நல்லா நடக்கணும் உடனே நல்லா நடக்கணும் எது இவருக்கு நன்மையான காரியங்கள் நல்ல விஷயங்கள் தேவை என்று நினைக்கிறாங்க உடனே கிடைக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான் இல்லையா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் எல்லாமே எது எது நல்லது இருக்காது பூரா சீக்கிரம் கிடைக்கணும் சீக்கிரமாகவே வந்துடணும் நாளைக்கே கிடைச்சி போயிடணு உடனே அப்படின்னு நினைக்கிறான் மனிதன் மனிதன் இப்படி அவசரப்பட்டு சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்று பாருங்க அத போல மனிதர்கள் செய்யக்கூடிய தீமைகளின் காரணமாக இவர்களுக்கு தீமைகள் வந்துவிட வேண்டும் அழிவு வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹத்தால சீக்கிரமா நினைச்சா நினைச்சா இலகி அஜலும் அவருடைய அஜல் முடிக்கப்பட்டுவிடும் தவணை எல்லாம் போயிடுக்க முடியாது மனிதர்கள் யாருமே உலகத்தில் ஏற்படுத்தி இருக்க தவணை காலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் அவன் மிகப்பெரிய பொறுமையாளன் அவனுடைய பொறுமையின் காரணமாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டு பேசாம இருந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சரி இங்க பல கருத்து சொல்லுகின்ற அதாவது மனிதர்களுக்கு அல்லாஹால தண்டனையை கொடுக்க நாடினால் இவங்க நன்மையை நாடுவதை போல நன்மையை சீக்கிரமாக தேடுவதை போல தண்டனை கொடுக்க நாடுனா லமாத்து எல்லாருமே மௌத்தா போயிடுவாங்க அலாக்க ஆயிடுவாங்க அன்னகம் இவர்கள் உலகத்தில் பலவீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து கியாமத்தினால் வரைக்கும் ஒரு தவணை அல்லாஹால ஏற்படுத்திய உலகம் அழிவு அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதனால அது வரைக்கும் இவங்க இருப்பாங்க அல்லாஹாலுடைய பொறுமைக்கு சான்றாக இதனை சொல்லி காட்டுறேன் அல்லாஹாலா எவ்வளவு பெரிய பொறுமையாளனாக இருக்கின்றான் அடியார்களின் மீது எவ்வளவு கிறுவை உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்பதற்கு இந்த ஆயத்தை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான் என்று கருத்து சொல்லப்பட்டு அடுத்து இன்னொரு கருத்து இந்த வளவு ஆஜிலுள்ளா என்று சொன்னால் மனிதர்கள் தங்களுக்கு தீமை வர வேண்டும் என்று சீக்கிரமாக தேடுகின்றார்களே அதை அல்லாஹாலா நிறைவேற்றி வைத்து விட்டால் ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது சிரமங்கள் ஏற்படும் பொழுது மனிதன் இப்படி சொல்லுகின்றான் நாசமா போனா நல்லா இருக்குமே சீக்கிரமா மூத்தா போனா நல்லா இருக்குமே அல்லது எனக்கு அழிவு வந்துடக்கூடாதா நான் அப்படி போயிடக்கூடாதா இப்படி போதாவது சிரமங்கள் வரக்கூடிய நேரத்தில் மனிதன் தன்னையே நொந்து கொள்ளுகின்றான் நிறைவேற்றி வைத்து விட்டால் அல்லது ஒரு மனிதன் இன்னொரு தானே சொல்லிக் கொள்ளுகின்றான் அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகின்றான் சொல்றான் நீ நாசமா போ அழிஞ்சு போக நீ நாசமா போய நீ அழிஞ்சுதான் போயிடுவான் கருத்து எல்லாமே அழிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிறது குறிப்பி அல்லாஹால தன்னுடைய கருணையின் காரணமாக தாமதப்படுத்தி தவணை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் இதா தோல் இதா மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஏதாவது நன்மை விளைய வேண்டும் என்று நாடுகின்றார்கள் துவா கேட்கின்றார்கள் அதே மாதிரி பொருளிலே பொருளுடைய பொருளாதாரத்து விஷயத்திலே தங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் ஏற்பட வேண்டும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது வந்து மனிதர்கள் நன்மைகளை சீக்கிரமாக தேடுகின்றார்கள் சீக்கிரமாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க தனக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கணும் நாடுறான் இதை போல மனிதர்கள் செய்யக்கூடிய தீமைகளின் காரணமாக அவங்களுக்கு அழிவு வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹால சீக்கிரமாக நாடினால் எல்லாரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதே போல மனிதன் தனக்கு தானே சில தீய துவாக்களை செய்து கொள்கின்றார் சொன்ன நாசமா போக வேண்டுமே போனால் நல்லா இருக்குமே இப்படி போனால் விளைவிக்கக்கூடிய நிறைவேற்றி வைத்தால் அழிக்கப்பட்டு போயிடுவார்கள் பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கிறார்கள் ஏற்பட்டுவிடும் அதே இன்னொரு கருத்து நீங்க யாரும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து மனிதர் மட்டுமல்ல வேறு எந்த மிருகத்தை பார்த்தும் கூட நீ நாசமா போக நீ கெட்டு போக நீ அழிஞ்சு போயிடுவாயாக அப்படின்லாம் சொல்லக்கூடாது என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுது யாராவது தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் ஒரு போரின் போது ஒரு அன்சாரியைச் சேர்ந்த ஒரு சஹாபி தன்னுடைய ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து கீழே படுக்க வைச்சார் கொஞ்ச நேரம் பொறுத்து அதை புறப்படுறதுக்காக வேண்டி அதை எழுப்பினார் அதை தூக்குனர் அந்த ஒட்டகத்தை எந்திரிக்க சொன்னார் ஒட்டகத்தை படுக்க வைக்கிறதுக்கு சில வார்த்தைகள் இருக்குது ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை சொன்னா அது கீழே படுத்துக்கும் எந்திரிக்க சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அது அந்த வார்த்தையை சொன்னா படுத்து எந்திரிச்சின இப்ப அவர் சொல்றார் அது எந்திரிக்கிறதுக்கான அந்த வார்த்தையை சொன்னாரு ஆனா அது எந்திரிக்கல உடனே அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னார் ஷ அல்லா உனக்குல உனக்கு அல்லாஹால அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார் அந்த ஒட்டகத்தை பார்த்து இவர் எழுப்பின ஒட்டம் எந்திக்கலு அழிவு போட்டுறாங்க அந்த வார்த்தை இது மாதிரி ஒரு வார்த்தை அரபிலையும் உண்டு லாரம் செய்வானாக உன்னை சாப உன் மீது சாபத்தை அனுப்புவானாக என்று அதாவது நீ நாசமா போவான்னு சொல்றேன் அந்த மாதிரி சொன்னார் அவர் ரசூல்லாய் சல்ல சொன்னது ரசூலாய் சல்லி காதல விழுந்துச்சு பக்கத்துல இருக்கிறாங்க யாரு தன்னுடைய ஒட்டகத்தை சபிக்க கூடிய ஆள் யாரு அப்படின்னு இவரு உடனே முன்னால வந்து நான் தான் யார் ரசூ நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தையை இப்ப அவரு அந்த ஒட்டகத்தை எழுப்பி விட்டு அத மேல உட்கார்ந்துட்டாரு எந்திரிக்க மாட்டேன்னு திரும்ப எழுப்பி விட்டு அது மேல உட்காந்துட்டார் உட்கார்றதுக்கு முன்னாள் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொன்னார் இப்ப அவர் சாபமிட்டது அந்த ஒட்டகத்தை அந்த ஒட்டகம் சாபமிடப்பட்டதாக ஆக்கப்பட்டு விட்டது அதனால நீ உட்கார இறங்கிறீர்கள் சாபமிடப்பட்டதாக ஆக்கப்பட்டு விட்டது அதனால அது மேல நீ உட்கார இறங்குட்டு எஸ் அலுபியா எஸ் அலுபியாளுக்கும் சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு கேடாக துவா செய்யாதீர்கள் உங்களுக்கே கேடாக நீங்கள் துவா செய்த நான் நாசமா போவேன் அப்படின்னு சொல்லாத அல்ல நீ நாசமா போக அப்படின்னு உங்க குழந்தைய பார்த்து சொல்லாதீங்க உங்களுடைய வீட்டுக்கு வீட்டுக்காரங்க யாரை அதாவது மனிதர்கள் யாரை பார்த்தீங்கன்னு சொல்லாதீங்க உங்களுடைய பொருள்களை பார்த்து நீங்க அதை சொல்லாதீங்க நாசமா போன பொருள் வந்துச்சுங்க இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லாத ஏன் கேட்டான் அல்லாஹத்தாலாவின் புறத்திலிருந்து ஒரு நேரம் உண்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த வாசகம் அந்த நேரத்திற்கு நேர்பட்டு விட்டால் அது அல்லாஹத்தால ஏற்றுக்கொள்வான் கண்டிப்பா அது நாசமா போயிடு ஏன்னா இன்னொரு அதிசயத்தில் சொல்றாங்க ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைய பார்த்து சொல்றான் நீ நாசமாத்தான் போற உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் அந்த நேரத்தில் ஆமின்னு சொல்லக்கூடிய மலக்குகள் ஆமின்னு சொல்லி விட்டால் அதாவது அந்த நேரம் சரியாக வந்து அந்த குழந்தை நாசமாவே போயிடு உருப்படவே மாட்டான் வாழ்க்கையில பலா தலுவண்ணா அந்த மாதிரி நேரங்களில் கடைசியா அந்த பணிசன் உருபடமா அந்த பையன் ஆகி போய் நாசமா போய் வீணா போய் ஒரு படமா ஆகி இந்த மாதிரி ஒரு படமா ஆகி கவலைப்பட்டு சொல்லும் போது ஏ மனிதனே நீ உன்னைத்தான் பழித்துக்கள் வேற யாரையும் பழிக்காது நீ தானே சொன்ன நாசமா போசமா போயிட்டான் என்ற சொல்லுகின்றார் அதனால் எந்த நேரத்திலும் தீய வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்பதை குறிப்பிடுகின்றார் இன்னொரு சஃபர்ல அதே மாதிரி இதே மாதிரி தான் ஒரு மனிதர் அங்கிருந்த ஒரு மனிதர் ஒரு சகாபி தன்னுடைய ஒட்டகத்தை சபித்தார் ஒட்டகத்தை சபித்தார் அந்த வாசகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அல்லாஹால விட்டு நீ தனியா போயிடு சபிக்கப்பட்ட உன்னால் சாப விடப்பட்ட நன்மைகளை எப்படி நன்மைகள் வேண்டும் என்பதற்கு அவசரப்படுகின்றன அது போன்று அல்லாஹல தீமைகளை மனிதர்களுக்கு அவசரப்பட்டு ஏற்படுத்திவிட்டால் இவன் சொல்லக்கூடிய வாசகத்தின் காரணமாக ஏற்படுத்தி விட்டால் முதல்ல சொன்ன கருத்து ஒன்று இப்ப சொல்ற கருத்து ஒன்று ஏற்படுத்தி விட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் இலகிம் அஜலும் அவருடைய வாழ்க்கை முடிக்கப்பட்டவர் எல்லாம் நாசமாயிடும் அதனால தான் யாருக்காவது யாராவது ஒருத்தர் நம்ம திட்டி இருந்தோம் சாபமிட்டு மறுபடியும் ஞாபகம் அமைஞ்சு உடனே ஒரு நிவர்த்தி ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு அதை தேடிக்கொள்ள வேண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றேன் அந்த ஒப்பந்தத்திற்கு நீ எனக்கு மாறு செய்ய மாட்டாய் எனக்கு நீ மாறு செய் அதாவது நான் உன்னுடைய நீ என்னுடைய நான் அடிமை என்று ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு நான் அடிமையா நடந்து கொள்ளுகின்ற அப்படி நடக்கும்பொழுது நீ எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்ன பிரதிபலன் தர வேண்டும் நீ மாறு செய்யவே மாட்டி என்று அல்லா குரான்க்கு மாற்றம் செய்யவே மாட்டா தான் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறேன் செய்ய மாட்டேன் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் நான் பையஸ்துருமின் பஷர் மனிதனிடத்துல என்ன ஏற்படுமோ அதை என்னிடத்திலிருந்து ஏற்படலாம் சில நேரங்களில் தவறான விஷயங்கள் ஏற்பட்டு விடல ஒருத்தர் திட்டிருப்பேன் அடிச்சிருப்பேன் ஒருத்தனை கோபப்பட்டிருப்பேன் சாபம் இப்படி இருந்தா ஐயுள் மூன ஆதை துகோ சத்தம் துகோ ஜலத்துகோ லான் துகோ நாலு விஷயத்தை சொல்றாங்க யாராவது ஒரு மூவினான மனிதருக்கு நான் தொந்தரவு கொடுத்திருந்தால் துன்பம் விளைவித்திருந்தால் மூவினான மனிதனை திட்டி இருந்தால் அவனை அடித்திருந்தால் அவனை சாபமிட்டிருந்தால் செஞ்சிருந்த வார்த்தையை திட்டுதலை அல்லது சாபத்தை அல்லது அடித்ததை அல்லது ஏதாவது ஒன்று நான் தீங்கு செய்திருந்த அந்த தீங்கை அந்த மனிதருக்கு தொழுகையாக ஜக்காத்தாக உன்னிடத்தில் நெருக்கம் பெறும்படியான வணக்கமாக குயாமத்தினால அவருக்கு நீ ஆக்கி வைத்து விடுவாயாக வேற பிரதி செய்ய முடியாது அடிச்சு போட்டேன் இந்தாப்பா பத்து ரூபாய் வச்சுக்கோ நான் அடிச்சுட்டேன் இது ஒரு துவா அந்த அடிச்சதுக்கு பதிலாக அநியாயமா அடிச்சு போட்டேன் தெரிஞ்சிச்சு உடனே இந்த துவாவை கேட்டு அல்லாஹாலத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர் முன்னால இருந்து அவர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் முன்னாலே இல்ல இந்த துவாவை ஓதி அந்த துவாவை நிவர்த்தியாக கப்பாராவாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்ற ஆக நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்க அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றன இப்போ இதா மஸல் இன்சானு ஜம்பிஹி அவு கா இதன் அவன் அடுத்த ஒரு கருத்தை எல்லா சொல்லுகின்றான் இந்த இதுல மனிதருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ் அல்லான்னு உணங்குறான் கத்துறான் அப்புறம் எல்லாம் காப்பாற்று காப்பாற்று சொல்கிறான் அவனை காப்பாத்திட்டு அந்த துன்பத்தை நீக்கிவிட்டால் அப்புறம் சுத்தமாக மறந்துடுறான் ஞாபகமே வராது இது மனிதனுடைய இயல்பு சாதாரணமான அவன் பார்க்குறோம் வரும் ரொம்ப கடுமையான தலைவலி சரி எதாவது ஒரு மருந்து சாப்பிட்டா நல்லா போச்சு நல்லா போனோடனா முதல்ல தலைவலி கஷ்டப்பட்டு இருந்தோம் அது பூரா மறந்தே போயிருந்த சுத்தமா ஞாபகமே வராது சரி தலைவலி நல்லா போச்சு காய்ச்சல் நல்லா போச்சு நோய் நல்லா போச்சு ஏதாவது சுக்ரியா செய்வோம் ரெண்டு ரக்கா தொழுவோம் நாலு ரக்கா தொழுவோம் அது ஏதாச்சும் ஒரு தர்மம் செய்வோம் அதோ அல்லாஹாலா புகழ்வோம் தஸ்பீ செய்வோம் ஞாபகமாக கிட்ட வரவே வராது சுத்தம் எல்லா மருந்து சுத்தம் இது எல்லா ஏற்படக்கூடிய விஷயம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றான் நீங்க மஸல் இன்சான மனிதனு மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு மனிதன் மாற்றமாக இருக்கணும் அர்த்தம் ஒரு காபீரான மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவன் படுத்தவனாக நின்றவனாக உட்கார்ந்தவனாக நின்றவனாக நம்மை அழைக்கின்றார் படுத்திருக்கும் போதும் உட்காந்து இருக்கும் போதும் எல்லா நேரத்திலும் என்னை அழைக்கணும் இப்ப அப்படி காப்பீர்களை அழைக்கிறாங்களா ஏதாச்சும் துன்பம் ஏற்பட்டு விட்டா எல்லா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்களா அல்லாவே என்ன என்னுடைய துன்பத்தை நீக்கிடு அப்படின்னு சொல்றாங்களா இங்க காப்பீர் மக்காவாசிகளை குறித்து சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா மக்கா வாசிகளை அல்லாவதான் நம்பி இருந்தாங்க அல்லா இருக்கிறாங்க உறுதியா இருந்துச்சு அது பல இடங்கள்ல அல்லா கூட சொல்றாங்க பின்ன ஏன் இந்த சிலைகள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்டா இவைகள்லாம் எங்களுக்கு சிபாரிசையும் அல்லா தால இடத்துல அதனால தாங்கிட்டு இருக்கும் பின்னாலும் அல்லா தால சொன்ன அடுத்த இரண்டாவது ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டால் ஏதேனும் கூப்பிடுறான் நம்மளை அழைக்கின்றான் உட்கார்ந்துட்டு அழைக்கிறான் அவன் நின்றவனாக அழைக்கிறான் படுத்து உட்கார்ந்து நின்று அப்படின்னு சொன்னா எல்லா நேரங்களிலும் அறுத்தான் ஏன்னா மனிதன் இருக்கக்கூடிய நிலைகளே மூன்று தானே ஒண்ணும் உட்கார்ந்து இருக்கணும் இல்ல நின்றுகிட்டு இருக்கணும் இல்ல படுத்துக்கிட்டு இருக்கணும் குடிஞ்சுகிட்டே உட்கார்ந்து அப்படி இருக்க மாட்டாங்க அப்படியே இருக்க மாட்டான் மூணு நிலை தான் அந்த மூணு நிலைகள் எல்லா நிலைகளிலும் நம்மை அழைக்கின்றான் அவனை விட்டு அவனுடைய துன்பத்தை நாம் நீக்கிவிட்டால் மர்ற அல்லம் அவனை அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் பக்கம் நம்மை அழைக்காதவனை போன்று அப்படி நடந்து போயிருவான் இதுக்கு முதல்ல அப்படி கூப்பிட்டதாக அவனுக்கு நினைப்பே இருக்காது நினப்பதாலுன் இவ்றேன்களுக்கு இஸ்ராப் செய்யக்கூடியவர்களுக்கு அழக அலங்கரித்து காட்டப்பட்டது அவர்கள் எதை செய்கின்றார்களோ அது அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டப்பட்டது அவங்க எந்த காரியத்தை செய்கிறாங்களோ அது அலங்காரமாகி காட்டப்படும் அதே மாதிரி தான் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களோ அல்லது காப்பீர்கள் என்னென்ன வேலைகளை செய்கின்றார்களோ அது பூரா ரொம்ப பரிதாபமாக இருக்கு ஏன்னா உமர் அலி அல்லத்தாலான்னு சொன்ன மாதிரி ஒரு தங்களுடைய சகாக்களுடனே போயிட்டு இருந்தாங்க சகாபாக்கடனே ஒரு வழியாக உமர்லையா தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆள் உட்காந்து வணங்கிக்கிட்டு இருந்தார் ஓரத்தில் திரு ஓரத்தில் ஒருத்தர் ஒரு காட்டிலையோ மலையிலோ மல்லையாடி வாரத்திலேயோ ஒருத்தர் உட்காந்து விபாத செஞ்சுட்டு இருக்கிறார்கள் அவரை பார்த்தோன்னா அமர்வில் எல்லாத்தால் ரொம்ப கை செய்தப்பட்டு இந்த மனிதர் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டாங்க அங்கிருந்து சகாபாக்கள் அவங்க சொன்னாங்க அவர் முஸ்லீம் அல்ல நஸ்ராணி அப்படின்னு சொன்னாங்க அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான்ப்பா கவலைப்படுறேன் அப்படின்னாங்களா என்னன்னு கேட்டா இவ்வளோ பெரிய தன்னுடைய எல்லா இதையும் வெறுத்து குடும்பத்தை வெறுத்து என்னுடைய தன்னுடைய சுகபோகங்கள்லாம் வெறுத்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த வணக்கம் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா ஈமான் இல்லாதனால இவ்வளவு பெரிய சிரமம் கூட கடைசி நரகத்துக்கு போயிடுவானேன்னு கவலைப்படுறேன் அப்படின்னா அவர் நசராணியா இருக்கிறதுனால தான் கவலைப்படுறேன் மோமினா இருந்தா கவலை இல்லை அவன் செய்யற அமல்களுக்கு அவனுடைய கஷ்டத்துக்கு கூலி அதுக்குரிய கூலி கிடைக்கும் அது மாதிரி இங்க பாக்குறோம் நம்ம நிறைய பேரு பாக்குறோம் இந்த சிலை தெய்வங்களை வணங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ விதமான சடங்குகளை செய்யறாங்க இத்தனை சிரமங்களுக்கு பின்னாலும் கடைசி நரகத்துக்கு போக போறான் அப்படின்னு சொன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு அவன் கவலையா இருக்கு அவனை பார்க்கும்போது ஒரு மூட்டைய தூக்கி வச்சுக்கிட்டே என்னமா சொல்லுவாங்க அதுக்கு பேரு இருமுடி இருமுடி இருமுடின்னால் என்ன விளங்கலை எனக்கு நான் என்ன பராய்ச்சி பண்ணலை அதில் என்ன வச்சுருப்பாங்க உள்ள வெறும் தேங்காதானே அதை வச்சுட்டு இருமுடி தூக்கிட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க வெளியில் போகிறோம் வெயில் காலில் திரையோ வழியில் போகும்போது நிறையா பார்க்குறோம் இந்த மாதிரி சில நேரங்களில் வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னு கூட்டம் கூட்டமாக போகிறோம் நம்ம காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் பார்த்தா கூட்டம் கூட்டமாக போகிறோம் ஆச்சரியமாக இருக்குது அது மாதிரி இந்த துன்பங்கள் ஏற்படுது ஆனா துன்பங்களுக்கு எந்த விதமான பலன்களும் இல்லாம வாய்ப்பு சரி இங்க அல்லாஹால சொல்லுவது அல்லாஹால எல்லா நிலைகளையும் அல்லா அழைக்கிறான் அது மக்காவாசிகள் காப்பீர்கள் கூப்பிடுவாங்க துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை நீ கீட்டா சுத்தமா மறந்தே போயிடுவான் மர்ற அல்லம் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நம்மை அழைத்த அழைக்காமல் இருந்ததை போலவே அப்படியே போயிடுவான் கதாதிக்கு முஸ்ரீபியில் இது அலங்காரமாட்டப்பட்டிருக்கு அடுத்த அலங்காரமாக்கி காட்டப்பட்டது அப்படின்னா அலங்காரமாக்கி காட்டியவன் யார் அப்படின்னு கேட்டா அல்ல அல்லாதான் அலங்காரமாக்கி காட்டுறான் அல்லது ஷைதா அவங்களுக்கு அலங்காரமாக்கி காட்டுறான் அந்த வேலை இப்படித்தான் இருக்கணும் இதுதான் நல்லது அப்படின்னு ஜீனத்தாக அழகாக காட்டுகின்றான் ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாத்தாலும் தெளிவாக வந்திருக்கு அவருடைய அமல்களை அவர்களுக்கு சைத்தான் அலங்க அலங்காரமாக்கி காட்டுகின்றான் இப்படி இருமுடியை தூக்கிட்டு இப்படி போனா தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சீராக இருக்கும் சரியா வரும் இல்லைன்னு சொன்னா நமக்கு தெய்வ குற்றம் நம் மீது ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு போறான் இதை யார் அலங்காரமாக்கி காட்டுறது அவனுக்கு ஒன்னும் அல்லா அல்ல சைதான் சைத்தான் அலங்காரமாக்கி காட்டினாலும் கூட அல்லா தான் அசல் அசல் அல்லா தான் சைத்தானை விட்டுருக்கலாம் மூலமாக வழி எடுக்கப்படுகின்றார்கள் அவர்கள் முஸ் இணை வைக்காரி என்ன அவங்க தங்களுக்கு தாங்களே தங்களுடைய பொருளை செய்யக்கூடிய மனிதன் மனிதன் எப்படி குற்றத்திற்குரியவனாக ஆகுறின்றானோ தண்டனைக்குரியவனாக ஆகுறின்றானோ அதே போன்று தங்களுடைய உயிரை சிராப் செய்கிறாங்க சிறுத்து வைப்பதின் மூலமாக ஆகவே அவர்களும் குற்றத்திற்குரியவர்கள் என்பதை அல்லாத்தலா தெரியப்படுத்துவதற்காண்டி ஏன்னா முஷிரி காபிர்கள் முஷிரிக்குகள் காபிர்கள் அப்படிங்கறது பல வார்த்தைகள் அல்லாத்தலா குறான்னு சொல்லுவான் சில இடங்கள்ல லாலி மீன் அநியாயக்காரர்கள் சில இடங்கள்ல காபிரீன் அப்படின்னு சொல்லுவான் சில பேரும் வரம்பு மீறியவர்கள் அப்படின்னு சொல்லுவான் சில இடங்கள்ல வரம்பு மீறியவர்கள் எந்த வரம்பில் நிற்க வேண்டுமோ அந்த வரம்பை விட்டு மீறி போறாங்க அவர்களுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றன அல்லாஹாலுடைய சட்டம் மிக புனிதமானது அவனை நம்பி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மிக தெளிவாக அதனை காட்டித் தருகின்றான் அதை பற்றி பிடித்து நடக்க வேண்டும் என்னெல்லாம் விட்டு ஈமானு வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கையாக وَجَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ وَمَا كَانُوا لِيُؤْمِنُوا كَذَٰلِكَ نَجزي الْقَوْمَ الْمُجْرِمِينَ ثُمَّ جَعَلْنَاكُمْ خَلَائِفَ فِي الْأَرْضِ مِنْ بَعْدِهِمْ لِنَنْظُرَ كَيْفَ تَعْمَلُونَ وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا أَسَطُرٌّ قُرْآنًا غَيْرَ هَٰذَا أَوْ بَدِّلَهُ قال ما يكون لي ان ابدله من تلقاء نفسي ان تبع الا ما يوحى الي اني اخاف ان عصيت ربي عذاب يوم عظيم انه شاء الله ما تلوته عليكم ولا دراكم به فقد لبس فيكم امور ما قبله افلا تاقلون صلى الله على النبي அல்லாதவை ஏற்றுக்கொள்ளாது அவருடைய தூதர்களையும் அவருடைய சட்டங்களையும் அவருடைய வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளாது வாழக்கூடிய மனிதர்கள் முந்தைய சமுதாயத்திலே நிறைய அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் இவர்கள் நினைவு வேண்டும் என்பதாக அல்லாத்தலா அடுத்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் வலகது அகலத்தினால் குரோனமே கபலிக்கும் உங்களுக்கு முன்னுண்ணான பல சமுதாயத்தினரை நாம் அழித்து உள்ளோம் திட்டமாக நாம் அழித்து விட்டோம் லம்மா வலமு அவர்கள் அநீதி செய்தபொழுது அநியாயம் செய்த பொழுது அநியாயம் என்பது ஈமான் கொள்ளாமல் அல்லஹாவை மறுப்பது அவருடைய ரசூல்மார்களை உதாசீனப்படுத்துவது அலட்சியப்படுத்துவது அவர்களுக்கு துன்பம் தருவது இவையெல்லாம் அநியாயத்தை சார்ந்தவை பொதுவாக அல்லாஹவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் அனைவருமே அநியாயக்காரர்கள் அநியாயம்ன்னால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருள் அப்படி அவர்கள் அநியாயம் செய்த பொழுது உங்களுக்கு முன்னுண்டான பல சமுதாயத்தினரை நாம் அழித்துள்ளோம் பில் பையனா அழித்ததற்கு காரணத்தை அல்லாஹத்த சொல்லுகின்றான் அவர்களிடத்தில் நம்முடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் ஒருவன் உண்டு என்பதற்கும் அவனைத்தான் நம்ப வேண்டும் அவன் சொல்லைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள் அவர்கள் அந்த ஆதாரங்களை காட்டியும் கூட அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை அதனால் அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கதாலி நஜ்ஜில் கௌமல் முஜிரி இப்பொழுது இந்த மக்காவாசிகள் தங்களுக்கு எதுவும் அழிவு வந்துவிடவில்லை துன்பம் வந்துவிடவில்லை என்பதாக நினைத்து கொண்டு இவர்கள் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கும் இதே மாதிரி தண்டனை வருவது என்பது வெகு தூரம் அல்ல அவர்களும் அதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றனர் கதாலிக்க அவ்வாறுதான் இவ்வாறே நஜ்ஜில் ஓமல் முஜரிமீன் குற்றம் புரியக்கூடிய கூட்டத்தினருக்கு நாம் தண்டனை வழங்குவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அடுத்து வந்த சமுதாயத்தினர் படிப்பினை பெறக்கூடிய நியமனம் செய்திருக்கின்ற முந்திய அவர்களை சிந்தித்து பார்த்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற உங்களை அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பிரதிநிதிகளாக நாம் ஆக்கி வைத்தோம் அவர்களுக்கு பின்னால் இந்த பூமியிலே பிரதிநிதிகளாக அவர்களுக்கு பிரதிநிதிகளாக நாம் ஆக்கி வைத்தோம் அதாவது ஒரு சமுதாயம் முன்னால் சென்று அதாவது ரசூல்லாய் சல்ல அலுவலமுடைய காலத்திலே உள்ள அந்த கூட்டத்தினர் அந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு முன்னால் பல சமுதாயங்கள் வாழ்ந்து இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் சொன்னதை கேட்காததன் காரணமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு பிரதிநிதிகளாக உங்களை இந்த பூமியிலே வைத்து இருக்கின்றோம் ஆக்கியிருக்கின்றோம் நீங்க என்ன செய்யணும் கேட்டா அவர்களை பார்த்து படிப்பினை பெற்று உங்களை நீங்கள் திருத்திக் வேண்டும் சரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நம்புற கைபத்தூன் நீங்கள் எப்படி அமல் செய்கின்றீர்கள் என்பதை நாம் பார்ப்பதற்காக உங்களை ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹல்லா குறிப்பிடுகின்றார் பொதுவாகவே மனிதர்கள் அனைவரையுமே அல்லாஹால தன்னுடைய ஹலீஃபாக்களாக படைத்திருக்கின்றான் அதுமல்ல இஸ்லாமர்களை பற்றி ஆரம்பத்திலே சூரத்தில் பக்கத்தில் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது என்ன ஜாலினாக்கும் பில்லருந்தே ஹலீஃபா அதாவது நான் இன்னி அதாவது நான் இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்று அல்லாஹல்லா சொன்னான் ஒரு ஹலீஃபாவை உண்டாக்க போகின்றேன் என்பதாக சொன்னான் ஆதம் அலி அவர்களை குறித்து ஹலீஃபா தன்னுடைய பிரதிநிதி என்று அல்லாஹா குறிப்பிடுகின்றான் ஆதம் அலைஹிஸ்லாம் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுமே அல்லாஹத்தாலாவுடைய ஹலீஃபாக்கள் தான் நாமெல்லாம் அல்லாவுடைய ஹலீஃபாக்கள் தான் மனிதன் என்பவன் அல்லாவுடைய ஹலீஃபா அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக ஏன் இந்த மனிதனை ஆக்கியிருக்கின்றான் என்பதற்கு காரணம் சொல்லுகின்றான் எப்படி அமல் செய்கின்றீர்கள் என்று நாம் பார்ப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொதுவாகவே மனிதன் படைக்கப்பட்டது சோதிக்கப்படுவதற்காக வேண்டி சூரத்தில் மூல்க என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றன மரணத்தையும் ஜீவியத்தையும் நாம் படைத்துள்ளோம் நபுலுவுக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஐயுக்கும் அகசனாமல நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் உங்களிலே யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி மூத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹத்தல்லா குறிப்பிடுகின்றார் அதுபோன்று மனிதன் படைக்கப்பட்டதை சோதிப்பது அல்லாவுடைய சோதனை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த சோதனையிலே யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் நீடூழிகாலம் நிரந்தரமாக சுக வாழ்விலே இருப்பார்கள் தோல்வியுற்றவர்கள் அவர்கள் மிக பயங்கரமான தண்டனைக்குள்ள உள்ளானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை பல இடங்களிலே அல்லாஹாலே சொல்லுகின்றான் இந்த இடத்துல ஹலாஇ உங்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றோம் என்று சொன்னால் பிரதிநிதி என்று சொன்னால் என்ன அல்லாஹால எந்த கட்டளையை சொல்லி இருக்கின்றானோ தன்னுடைய ரசூல்மார்களின் மூலமாக வேதங்களின் மூலமாக அந்த கட்டளையை ஏற்று செயல்படுவதுதான் ஹலீஃபா என்பதற்குரிய பொருள் அல்லாஹத்த அல்லாவுடைய ஹலீஃபாவாக ஒரு மனிதன் இருப்பது என்பதில் என்பது இரண்டு வகையான நிலைகளிலே அந்த மனிதன் செயல்பட வேண்டும் என்பதாக ஞானவான்கள் முஃபஸ்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று வெளித்தோற்றத்திலே பிரதிநிதியாக அமைந்திருப்பது அதாவது அல்லாஹத்தாலாவுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கின்றனவோ அந்த சட்டத்திட்டங்களை தானம் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லுவது சொல்லுவது என்பதில அதிகாரம் படைத்தவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அதிக அதிகாரம் இல்லாதவர்கள் சிலர் இருக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு நாட்டிலே அரசன் இருந்தால் அது இஸ்லாமிய நாடாக இருந்தால் அந்த அரசாழக்கூடிய அந்த மனிதர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த அரசர்கள் அந்த குடிமக்கள் மீது அனைவரின் மீதும் அவர் உரிமை பெற்றவராக இருக்கின்றார் குடிமக்கள் அனைவரையும் சிறந்த மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய பொறுப்பு அவர் அல்லாஹத்தாலாவுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் அந்த பிரதிநிதி இந்த மக்கள் அனைவருக்கும் நல்வழி காட்ட வேண்டும் நேர்வழியை சொல்ல வேண்டும் நேர்வழியில் வருவதற்காக வேண்டிய வேலைகள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அவருடைய பொறுப்பு இதே போன்ற அந்த ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் இன்னொரு வகையிலே அவர் பிரதிநிதியாக ஆக்கப்படுகின்றார் அதாவது அதிகாரம் படைத்தவராக ஆக்கப்படுகின்றார் அது தன்னுடைய உடலின் மீதும் உள்ளத்தின் மீதும் அதிகாரம் பெற்றவராக அவர் இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அந்த ஹலீஃபா மட்டுமல்ல அந்த மனிதர் மட்டுமல்ல அதிகாரம் படைத்தவர் ஆட்சியில் உள்ளவர் மட்டுமல்ல ஆட்சியில் உடல் உறுப்புகள் எப்படி ஒரு அரசருக்கு கீழே குடிமக்கள் இருக்கின்றார்களோ அதுபோன்று நம்முடைய அதிகாரத்திற்கு கீழே ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களாக திகழக்கூடியவை நம்முடைய உடல் உறுப்புகள் கைகள் கால்கள் கண்கள் நாக்கு மூக்கு இன்னும் பிற உறுப்புகள் வெளித்தோற்றமான உறுப்புகள் அனைத்தும் குடிமக்களாக பய கருதப்படுகின்றன இந்த உறுப்புகளின் மீது ஆட்சி செய்யும் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் ஒரு ஹலீஃபா அதிகாரி என்னுடைய கைகளுக்கு நான் அதிகாரி இந்த கைகளை எதில் பயன்படுத்த வேண்டும் என்று ரப்பு கட்டளையிட்டு இருக்கின்றனோ அதில் பயன்படுத்த செய்ய வேண்டும் ஹலீஃபாவாகி என்னுடைய பொறுப்பு எதில் பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ கட்டளையிட்டிருக்கின்றானோ அதிலே பயன்படுத்தாமல் இந்த கைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குடிமக்களை எப்படி அரசு பாதுகாக்கின்றதோ அரசன் பாதுகாக்கின்றானோ அது போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உறுப்புகளின் மீது ஆட்சி பெற்றவனாக அதிகாரம் பெற்றவனாக இருக்கின்றான் ஆகவே அந்தந்த உறுப்புகளை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்கள் இருக்கின்றன கண்களுக்கு நான் அதிகாரி கண்களை பாதுகாக்கக்கூடியவன் பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹால என்னிடத்தில் கொடுத்திருக்கின்றான் கண்கள் சரியான வழியில் பயன்படுத்தப்பட வேண்டும் கண்களை ஹராமான நிலை இல்லாமல் பார்வை இல்லாமல் ஹலாலான முறையில் எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய பொறுப்பை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று கண்களுக்கு நான் உத்தரவிட வேண்டும் அந்த கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதே போன்று காதுகள் கால்கள் மற்ற எல்லா உறுப்புகளும் இது வெளித்தோட்டமான உறுப்புகள் மீது அதிகாரம் எனக்கு இருக்கின்றது இதே போன்று இன்னொரு வகையான அதிகாரம் அது என்னுடைய உள்ளத்தின் மீதும் என்னுடைய அறிவின் மீதும் என்னுடைய நப்சின் மீதும் என்னுடைய ரோஷின் மீதும் உள்ள அதிகாரம் இதற்கும் நான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன் மனிதனுடைய உடலுக்குள்ளே நான்கு விதமான இரத்தினங்கள் நான்கு விதமான அற்புதமான பொருள்களை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான் ஒன்று ரோஷ் என்பது உயிர் அது இல்லாவிட்டால் மனிதனுடைய எந்த உறுப்பும் இயங்காது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பானாலும் சரி வெளியே இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளும் இயங்காது தெரியும் உயிர் போயிடும் ஆனால் எல்லா உறுப்பும் இருக்கும் அந்த உறுப்புகளுக்கு எந்த செயல்பாடுகளும் இருக்காது உயிர் தான் எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேர் பேரற்புதமான ஒரு பொருளாக அல்லத்தால் அமைத்து தந்திருக்கின்ற நிறைய சொல்லியிருக்க ரோஷை பற்றி நிறைய விலங்கல் சொல்லி முன்னால் சரி அந்த ரூஸ் அதன் மீது எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்ன அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த ரூஷை எப்படி அல்லாஹாலா என்னுடைய உடலுக்குள்ளே நுழைய வைத்தானோ அதே போன்று என்னுடைய உடலை விட்டு அந்த ரூஹு போகக்கூடிய நேரத்திலே அதே மாதிரி இருக்க வேண்டும் ரூஹை அழுக்காக்கி விடக்கூடாது பழையதாக்கிவிடக்கூடாது ஒளி மங்கியதாக இருள் உடையதாக ஆக்கிவிடக்கூடாது தீமைகள் உடையதாக ஆக்கிவிடக்கூடாது அல்லாஹாலா என்னுடைய உடலுக்குள்ளே ரூஹை செலுத்தும் போது எப்படி இருந்தது ரொம்ப பரிசுத்தமாக இருந்தது ஏன்னா ரூஹை என்பது நூறானிய ஒளிமயமான தன்மை உடையது மனிதனுடைய உடலுக்குள்ளே அது வந்த பின்னாலே மனிதனுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய தவறான பாவமான காரியங்களின் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய நூறாணியை அழுக்காகி விடுகிறது கரைபடிந்து விடுகின்றது அப்படி கரை படிந்து இந்த மனிதன் மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படுவான் ஏன்னா ரூஹ் என்பது அல்லாஹத்தாலாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது உடல் உடலுடைய எல்லா உறுப்புகளும் மண்ணினால் படைக்கப்பட்டவை மண் தண்ணீர் காற்று நெருப்பு என்ற பஞ்ச படைக்கப்பட்டவை இந்த உறுப்புகள் எல்லாம் இந்த பஞ்ச பூதங்களை இயக்குவதற்காக வேண்டிய சக்தி வாய்த்து அல்லாஹ் என்னுடைய ரூஹையில் இருந்து ஊதினேன் என்று அல்லாஹத்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ரூ அல்லா தாலாவுடைய நூறானியத்தான அந்த தன்மையை சார்ந்தது ஆக நூறானியத்தான தன்மையை சேர்ந்த ரூஹையும் ரூஹை வைத்து மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட ஒரு கலவையான ஒரு பொருளை இயக்குவதற்கான அல்லாஹால ஏற்பாடு செய்து தந்து இந்த தொகுப்பு இருக்கின்றதே அதாவது நூறானியம் மண் தண்ணீர் இந்த பஞ்சபூதங்களால் கலக்கப்பட்ட இந்த உருவம் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்த ஹலீஃபா என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் மீது அதிகாரம் படைத்தவனாக இருக்க அந்த ரூகை பாழ்படுத்திவிடக் கூடாது அதனுடைய நூறாடிய மங்கச் செய்து விடக்கூடாது ஆட்சி விட கூடாது அந்த உயிர் நூறாரியத்தான தன்மை இருக்க வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா எப்படி செய்ய வேண்டும் எதை செய்ய எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹால கட்டளை நபி அவர்களின் மூலமாக அந்த கட்டளைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றினால் அந்த ரூப அப்படியே இருக்கும் இது இன்னொரு வகையில சொன்னா அமானிதம் அப்படின்னு சொல்லப்படும் அல்லாஹால மனிதனுக்கு இந்த உடல்களையும் உடலுடைய உறுப்புகளையும் அதே மாதிரி அமானிதமாக தந்திருக்கின்றான் அமானிதம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை திரும்ப அப்படியே ஒப்படைக்க வேண்டும் இல்லையா இது உலக நீதிகளை நாம் பார்க்கின்றோம் இதே போன்றுதான் நாம் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இந்த உடல் உறுப்புகள் எப்படி இருந்தன உயிர் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும் இறக்கின்ற நேரத்தில் மரணம் அடைகின்ற நேரத்தில் உடலை விட்டு போகின்ற நேரத்திலும் அதே மாதிரி என்பதற்கான உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே சில வேலைகளை செய்து தவறான காரியங்களை செய்து அழுக்காக்கிக் கொள்ளுகின்றோம் கரைபடிந்ததாக ஆக்கி கொள்ளுகின்றோம் ஒளிமயமாக இருக்க இருக்கக்கூடிய அந்த ரூகை இந்த உறுப்புகளை இருள் மயமாக ஆக்கி கொள்ளுகின்றோம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் மரணம் வருகின்றது மௌத்து வருகின்றது இறக்கின்றோம் அந்த நேரத்தில் இப்படி இருளாக இருந்தால் அழுக்காக இருந்தால் அழுக்காக இருக்கக்கூடாது என்பதற்காட்டி பல வழிகளை ரசூ அல்லா தாலா ரசுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதுதான் பாவங்கள் செய்துவிட்டால் உடனடியாக தவுபா செய்வது இஸ்தி செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது இவற்றின் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மனிதனுடைய உள்ளமும் மனிதனுடைய உயிரும் மனிதனுடைய உடலும் சுத்தமாக ஆக்கப்பட்டு விடுகின்றோம் தெளிவானதாக ஒளிமயமானதாக ஆக்கப்பட்டு விடுகிறது கடைசி தருணத்திலே அந்த மனிதன் தன்னை இப்படி ஆக்கி கொண்டால் அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றியவனாக ஆக்கிவிடுகின்றான் இப்பொழுது இந்த ஹலீஃபா என்ற இந்த மனிதன் தன்னுடைய உயிரை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையிலே அந்த வேலைகளிலே மிகச் சரியாக செயல்பட வேண்டும் அதே போன்று தன்னுடைய அப்பல் அறிவை அறிவை எதில் பயன்படுத்த அதில் பயன்படுத்த அதே மாதிரி தன்னுடைய நப்சு என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை தலா நப்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் பல ஆதீசர்களின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் அதே மாதிரி மனிதனுக்குள்ளே கல் என்று ஒன்று இருக்கின்றது இதயம் அப்படின்னு சொல்லுவோம் இதயம் சொன்னா இந்த நெஞ்சினுடைய இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு இருக்கின்றதே அது அல்ல அது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கல்வை மானசீகமான அந்தரங்கமான மனவியத்தான அந்த கல்வை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹத்தலா அதை அமைத்து தந்திருக்கின்றார் வெளித்தோட்டமாக இருக்கக்கூடிய அந்த வாழைப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியுடைய இதயம் அது மனிதனுடைய உடலுக்கு கட்டாயம் தேவை மனிதன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் தேவை அது இல்லாமல் மனிதனுடைய இரத்த ஓட்டம் நடைபெறாது இல்லையா மனிதனுடைய ரத்த ரத்தம் என்பது மனிதனுடைய நாளங்களிலே நரம்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நரம்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்தம் இந்த இதயம் என்று சொல்லப்படக்கூடிய மைய பொருள் அது அது இல்லாவிட்டால் இந்த ரத்தம் ஓடக்கூடிய நிலை ஏற்படாது ஏனென்றால் ரத்தத்தை அப்படியே ஓட்ட முடியாது நாம் சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறுகின்றது என்று சொன்னால் மாறுகின்ற ரத்தம் அப்படியே அந்த நாளங்களிலே ஓட்டப்படுவது கிடையாது மாறாக அதை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்துதான் அந்த நாளங்களிலே நரம்புகளிலே அது ஓட்டப்பட வேண்டும் எப்படி சுத்தம் செய்வது சுத்தம் செய்வதற்குரிய கருவியை அல்லா தாலா உள்ளே அமைத்து வைத்தது அதுதான் அந்த இதயம் என்பது அதில் நமக்கு படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஒரு நிமிஷத்திற்கு ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் இரத்தத்தை சுத்தம் செய்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை அந்த இதயத்திற்கு அல்லாஹலா தந்திருக்கு இது வெளித்தோற்றமான இதயம் ஆனால் இந்த இதயத்திற்குள்ளே மானசீகமான ஒரு தன்மை நிறை இந்த சக்தி நிறைந்த ஒரு பொருள் இருக்கின்றது அது மனிதனுடைய கண்களால் கண்டுகொள்ள முடியாது அதுக்கு பேர் தான் என்று சொல்லுவது இடங்களில் பாதுகாத்துக் கொள்ளவேன் கல்பை பராமரிப்பது கல்பை ஒளிவியாக்குவது கல்புக்கு எல்லாம் உடலுக்கு என்னென்ன விஷயங்கள் நோய் வரும் அதே கல்புக்கும் நோய் வரும் கல்புக்கு நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை சிஃபாவாக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய அதை அதை பராமரிக்கக்கூடிய அதற்கு நோய் நிவாரணியாக ஆக்கக்கூடிய பல மருந்துகளையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கோம் அதை செய்ய வேண்டும் அதே மாதிரி எப்படி உடலுக்கு பலவீனம் ஏற்படுகின்றதோ அதே போன்று கல்புக்கு பலவீனம் ஏற்படும் பலவீனம் ஏற்பட்டால் எப்படி அதை பலம் உள்ளதாக ஆக்குவது என்பதற்கு சில பொருள்கள் இருக்கின்றன சில உபாயங்கள் இருக்கின்றன அதே போன்று இதயத்தை பலமுள்ளாக ஆக்குவதற்கும் சில உபாயங்கள் சில பொருள்கள் இருக்கின்றன அதை சரி செய்து கொள்ள வேண்டும் கல்வின் மீது ஆதிக்கம் பெற்ற மனிதன் ஹலீஃபா என்பதாக சொல்லப்படும் என்பதற்கு இந்த இரண்டு விதமான பொருள்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று உலக ஆட்சியின் மூலமாக தன்னுடைய கிலாபத்தை நிலை நிறுத்தி குடிமக்களை எல்லாம் சரியான வழிக்கு கொண்டு வந்து ஆட்சி செய்யக்கூடிய மனிதனுக்கு பெயர் ஹலீஃபா என்பதாக சொல்லப்படும் எப்படி ரசூல்லாய் சலாஹ்லாம் ஆட்சி செய்து கொண்டதா அதுக்கு பின்னாங்க அவங்களுக்கு ஹலீபாக ஹலீஃபாகர் ஒமர் ஓஸ்மான் அலி ரூபியல்லா எல்லாம் இருந்தாங்க ஹலீஃபா என்று சொன்னப்பட்டாலே என்ன அர்த்தம் கேட்டா நீதி நெறியோடு ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது தான் கருத்து அதுக்கு பின்னால வந்தவங்களுக்கு எல்லாம் ஹலீஃபான் பேர் கிடையாது ஹலீஃபான் சொல்லுவாங்க ஆனா ஷரியத்தின்படி அவர் ஹலீஃபாக அல்ல ஹலீஃபாக்கள் அல்ல ஏன்னா ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னாலே ஹிலாபத் என்பது மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க முப்பது ஆண்டுகள் அலிர் அல் அல்லாத்தையிலாபத் அந்த ஆட்சியோடு முடிந்து விட்டது அதரத்து அபுபக்கர் சித்திக்கு அல்லாஹ் ரெண்டரை வருஷம் உமர் ரவி அல்லா தலான்னு பத்து வருஷம் அது ரத்து உஸ்மான் அலி அல்லாத்தலா பன்னிரண்டு ஆண்டுகள் அது ரத்து அலிர் அல்லாத்தலான்னு ஆறு வருஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொச்ச வித்தியாசங்கள் இருக்கு எல்லாம் சேர்த்தா முப்பது வருஷம் முடிஞ்சு போச்சு இதற்கு பின்னாலே சொல்ல அதையும் சொன்னாங்க எனக்கு பின்னால சிலாபத் என்பது முப்பது ஆண்டுகள் பின்னால் ஆட்சிதான் என்பதா புல்கு என்பதாக சொன்னார் அதிகாரம் அதிகாரத்தை செலுத்தி மக்களை குடிமக்களை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குடிமக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களோடு ஒருவராக இருக்க மாட்டார் ஹலீஃபா என்பவர் புரிந்து கொள்ளலாம் நான் என்னுடைய உறுப்புகளுக்கு ஹலீஃபா என்னுடைய உள்ளத்திற்கு ஹலீஃபா என்னுடைய அறிவுக்கு என்னுடைய பிரதிநிதி என்று சொன்னால் என்னுடைய உடல் உறுப்புகளை என்னுடைய உள்ளத்தை என்னுடைய ரூஹை என்னுடைய அறிவை நான் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேனோ இதே போன்று ஆட்சியிலே ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் குடிமக்களை வைத்திருக்க வேண்டும் என்னுடைய உறுப்புகளின் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் அதே போன்ற குடிமக்களின் பாசம் இருக்க வேண்டும் வரைக்கும் அந்தாபத்து வராது வரவும் முடியாது சரி ஹலீஃபா என்பதற்கு அல்லாஹத்த வாசகத்தின் மூலமாக முன்னாலே சென்றவர்கள் உள்ள சமுதாயத்தினர் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக அல்லரசூலை சொல்ல ஏற்றுக் கொள்ளாததின் காரணமாக பின்னால் நீங்கள் உங்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றோம் நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள் என்று பார்ப்பதற்காக என்று சொன்னால் விளக்கத்தை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ தலைமை அழகாக இங்கே சொல்லி காட்டல் அவர்களுக்கு பின்னால் இந்த பூமியிலே உங்களை நாம் ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்தோம் நம் துற கைப்பத்தாமலும் நீங்கள் எப்படி அமல் என்று பார்ப்பதற்காக வேண்டி குறிப்பிடுகின்றனர் என்பதையும் அவர்களுக்கு நம்முடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் நம்முடைய திருவசனங்கள் அவர்களிடத்தில் ஓடிக்காட்டப்பட்டால் கால நதினா நம்மை சந்திப்பதை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய சந்திப்பை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொன்னா ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மௌத்துக்கு பின்னால் அப்படின்னா ஒரு பேர் ஒரு வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப உலக மக்கள் முஸ்லிம்கள் கொள்ளுகின்றார்கள் ஆனா பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதே மாதிரி மக்காவாசியில் இருந்தார்கள் எழுப்பப்படுவது கேள்வி கேட்பது என்பதை இருந்தாலும் ஈமான் கொள்ளக்கூடிய நிலை தானாக ஏற்பட்டுவிடும் அது கிடையாது ஆதரவு வைக்காதவர்கள் என்று சொன்னால் தியாமத்தினாளை பற்றி பயப்படாதவர்கள் எழுப்புவதை பற்றி பயப்படாதவர்கள் கேள்வி கணக்கு உண்டு என்பதை பயப்படாதவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொல்லுகின்றா இது அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வைதா துத்துலா அலைஹிம் நம்முடைய திருவசனங்கள் மிக தெளிவாக இருக்கும் நிலைமையில் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் காலல்லூனா நம்முடைய சந்திப்பை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாருங்கள் இதை மாற்றி மாற்றி கொண்டு வாருங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாற்றி கொண்டு வாருங்க பார்க்கலாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லிடுங்க அருளப்படக்கூடியது அதிகாரம் எனக்கு கிடையாது என்று அல்லாஹத்தார்கள் அந்த மக்காவாசிகள் இது அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாரு இந்த குரான் இது எங்க தெய்வங்கள் அந்த நம்பிக்கை சரியில்லை என்று சொல்லுகின்றது அதே மாதிரி என்ற இந்த சிலைகளின் மூலமாக இந்த தெய்வங்களின் மூலமாக பல கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம் நீங்க செய்யக்கூடிய கோரிக்கைகள் சரியில்லை இந்த குரான் சொல்லு அதனால இந்த குரானே எங்களுக்கு தேவையில்லைங்க இந்த குர எடுத்துட்டு வேற குரான் கொண்டு வாங்க அப்படின்னு சொல் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பயானெல்லாம் வேறு மாதிரி பயான் செய்யுங்க சேத்து நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது மாதிரி வேற மாதிரி பயான் செஞ்சீங்கன்னா நிறைய கூட்டம் வரும் அப்படிங்க வேற மாதிரி கொஞ்சம் அப்படி பாட்டு கேட்டு படித்து சில கதைகள்லாம் சொல்லி அப்படி இது மாதிரி அதாவது இந்த நாடகங்களில் வருது பாருங்கள் அந்த மாதிரி சில கதா கலாட்சேபம் செய்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி சார் சில இசை கருவிகளை வச்சு பாட்டு படித்து அது மாதிரி இது மாதிரி அதே மாதிரி இப்பொழுதோ இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு டிவி வீடியோ அது இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா நிறைய கூட்டம் உண்மையிலே வருவாங்க இப்போ நம்ம பயம் செய்கிறோம் ஒரு டிவி செட் பண்ணி இங்கே வெளியே நிறைய பாக்ஸுகள்லாம் வச்சு அந்த டிவி பாக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் அங்கங்கே உட்காந்து பாருங்கள் எல்லாம் இங்கேயும் கூட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சிருந்தோம் சொன்னால் நிறைய பொம்பளைங்களெலாம் வருவாங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்க வேண்டி வருவாங்க இது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க இந்த குரான் வேண்டாம் வேற ஒரு குரானை கொண்டு வாங்க நாங்க எந்த நோக்கம் உடையவர்களாக இருக்கின்றோமோ எதை செய்கின்றோமோ அதெல்லாம் சரியில்லைன்னு இந்த குரான் சொல்லுது அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அதனால வேற ஒரு குரான கொண்டு வாருங்காத இது அல்லாத அல்லது அது முடியல அப்படின்னு சொன்னாத்தூ இதை மாற்றுங்கள் மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்து அந்த ஆயத்துல வந்து எங்களை பத்தி தவறா சொல்லிருக்கலாம் அல்லாஹ் அதனால அந்த ஆயத்தை எடுத்துட்டு வேற ஒரு ஆயத்தை போடுங்க அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி விருப்பமா தெய்வர் ஒரு ஆயத்தை போடுணும் அதே மாதிரி இந்த ஆயத்துல பாருங்க ஒரு குற்றம் செய்தால் இன்ன குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்று அறிக்கின்றது அதை எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த தண்டனை எல்லாம் கொஞ்சம் வஜா பண்ணி ஏதாவது ஒரு வேற மாதிரி ஏதாவது சொன்ன போடுங்க அதே மாதிரி நாங்கள் இறந்து விட்டால் உங்களுக்கு இந்த மாத் தண்டனை உண்டு அப்படி இப்படின் कब्रுடைய வாழ்க்கை உண்டு கேள்விதனக்கு உண்டென்று சொன்ன அந்த ஆயத்தை நான் எடுத்துருங்க எடுத்துட்டு நாங்க எப்படி விரும்புகின்றோமோ அந்த மாதிரி ஒரு ஆயத்து ஒரு வசனத்தை அங்கே ஏற்படுத்துங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அதாவது எதை நாங்கள் விரும்புகின்றோமோ அது மாதிரி அந்த வசனங்கள் இருக்கணும் அப்படி இருந்து இதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அல்லது அந்த அந்த ஆயத்துகள் எந்த ஆயத்துகள் வந்து எங்களுக்கு மாற்றமா இருக்கு அதை எடுத்துட்டு வேற ஆயத்தை போடுங்க எப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அல்லாஹால பதில் சொல்லுகின்றான் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க இதை வந்து நானாக என் புறத்தில் நான் மாற்ற முடியாது ஏன்னா என்னுடைய யஜமான ரப்பு அல்லாஹால எனக்கு இதை அருளுகின்றான் அதை அறிவிக்கின்றான் அவன் எப்படி நாடு இருக்கின்றனோ அப்படித்தான் அதை அருள்வான் கொடுப்பான் அதே அதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர அல்லாத வேற இதை மாற்ற முடியாது இப்ப இதுல இன்னொரு கருத்தையும் சரிப்பா உங்க நீங்க என்ன கேக்குறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இதை மாத்தி கொடுத்தாங்க அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆயத்தை அந்த இடத்துல இருக்கிற ஆயத்தை எடுத்துட்டு ஒரு ஒரே இடத்துல வச்சுங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்கன்னு வச்சுங்க பிரசூல்லா சில செஞ்சாங்க அல்லாத்தால்கிட்ட கேட்டாங்க அல்லாத்தால சரி இந்த ஆயத்தை எப்படி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாத்தால மாத்தி கொடுத்தான்னு வச்சுங்க அப்ப நம்புவாங்களா அப்பவும் ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க கேட்டாங்களை விளக்கம் சொல்லுகின்றார்கள் அதாவது அப்ப நீங்க பாருங்க உங்க இஷ்டத்துக்கு ரெண்டாவது தடவை மாத்திட்டீங்க இப்ப முதல்ல உள்ளது அப்ப தப்புன்னு தெரியுது முதல்ல உள்ளது தப்புன்னு சொன்னா இப்பொழுதும் தப்பு தான் ஏன் அதனால நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது எப்படி ஒத்துக்கொள்ள முடியாது வேற குரான் கொண்டு வர பேச்சு எல்லாம் சொல்ல வேண்டிய வேலைதான் என்னுடையது அதனால என் புறத்திலிருந்து மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுது மாய கூ அதை மாற்றுவதற்குரிய அதிகாரம் எனக்கு கிடையாது என் புறத்திலிருந்து மாற்றுவதாத்தான் அல்ல மாத்துவானு கேட்ட மாத்தணும் மாற்ற குரானை மா சட்டத்தை அல்லா தால சொல்ல அடிக்கடி மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாற்ற வேண்டும் என்று அல்லா விரும்புகின்ற மாற்ற முடியாது மாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அல்லாஹான் மரக்கடிக்கால் அப்படின்றா அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் முதல்ல சொன்னதுக்கு மாற்றமா வேற ஒரு கருத்தை அல்லாத இன்னொரு ஆயத்துல சொல்லியிருப்பான் அந்த ஆயத்து மாற்றப்பட்டிருக்கும் நான் சிக் மன்சு என்ற சட்டங்கள் எல்லாம் உன்னால சொல்லப்பட்டன ஏன் முதல்ல மாத்தனா ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான சட்டத்தில் சொல்லப்பட்டது அது போன்று ஒரே அடியாக அல்லாதால உடனடியாக ஒரே நேரத்தில் அல்லாதால மது அருந்து என்று சொல்லல முதல்ல என்ன சொன்னா மது குடிக்காதீர்கள் அதாவது மதுவில கேடு உண்டு மதுவிலும் சூதாட்டத்திலும் சில தீமைகள் உண்டு நன்மைகளும் உண்டு என்பதாக சொன்னா அதிகமான தீமைகள் உண்டு கொஞ்சம் நன்மைகளும் உண்டு கேட்டு சம்பாதிக்கிறது உலகத்தினுடைய அப்புறமும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சரி தீமை கொஞ்சம் தான் இருக்குது நன்மை கொஞ்சம் இருக்குதா இல்லையா என்று நினைத்து அதை செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது நிலை என்ன ஏற்பட்டது என்று சொன்னால் அப்படி குடித்தவர்கள் தொழுகையிலே நின்று கொண்டுகையிலே ஆயத்துக்களை குரானை சூழ்நிலை நீங்கள் போதையாளர்களா இருக்க நிலைமையில் தொழுகைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன அல்லாஹத்தி குடிங்க குடிக்கிறதா இருந்தாக்கு வெளியே தொழுகைக்கு உள்ள வரும்பொழுது குடிக்கவே கூடாது குடிச்சிருக்க கூடாது அந்த போதை இருக்க கூடாது என்று அல்லாஹ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சியாக ஒரு வெற்றி பெறுவதற்காக படிப்படியாக அந்த சட்டத்தை அல்லாத்தால அமல்படுத்தின ஒரே செய்ய முடியாது மது அருந்துவதிலே திளைத்திருக்கக்கூடிய அவர்களை ஒரே நேரத்தில் என்பதும் அல்லாஹாலுடைய ஏற்பாடாகும் அதனால அல்லாஹால அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சட்டத்தை மாற்றி வேறொரு சட்டத்தை கொண்டு வருகின்றான் என்று சொன்னால் அந்த நன்மைக்காகவே அல்லாஹால புறத்தில் உள்ளது என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு என்ன வேலை தெரியுமா இல்லாம இலைய எனக்கு எது அறிவிக்கப்படுகின்றதோ அந்த ஒன்றை தவிர வேற எதையும் நான் பின்பற்ற மாட்டேன் அல்லாஹால சொல்றானா அது மட்டும்தான் அதற்கு மாற்றமா செஞ்சேன்னு சொன்னா நான் அல்லாவுடைய அல்லாவுடைய தண்டனை நான் பயப்படுகின்றேன் என்றும் சொல்லிவிடுங்கள் ரப்புக்கு நான் மாற்றம் செய்தால் என்னுடைய ரப்புடைய சட்டத்திற்கு நான் மாற்றம் செய்தால் மாறு செய்தால் மகத்தான ஒரு நாளுடைய வேதனையை நான் பயப்படுகின்றேன் என்றும் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க ஒரு நாள் அந்த நாள்ல தண்டனை கொடுக்கப்படும் செய்த குற்றங்களுக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும் நானும் அந்த தண்டனைக்கு உள்ள ஆயிடுவேன் அதனால மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது என்பதாக சொல்லிவிடும் யாரா இருந்தாலும் சரி அல்லாஹாலுடைய சட்டங்களை மாற்றினால் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லது நினைத்தால் கடுமையான தண்டனைக்குரியவர்களாக ஆவார்கள் என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றனர் சில பேர் சொல்றாங்களா இல்லையா அம்மாவில் கொஞ்சம் படிச்சவங்க தீனுடைய விளக்கம் இல்லாதவர்கள் அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்கள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சால் தான் சரியாக வரும் இந்த காலத்தில் இந்த சட்டங்கள்லாம் சரியாக வராது இந்த காலத்தில் இந்த சட்டங்களை கடைபிடிப்பது சிரமமான காரியம் அதனால மாற்றணும் அல்லது வேறு ஏதேன்னு ஒரு வழி காட்ட வேண்டும் சில பேர் மாற்றணும்னு தைரியமாக சொல்லிடுவாங்க சில பேர் நினைப்பாங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இது மாற்றமாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் மாற்றுறதுக்கு ஏதாச்சும் இந்த ஆளுமங்கள்லாம் சேர்ந்து ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆயத்தை போன்றும் இது இருக்கின்றது ரசூல்லா சலி இஸ்லாம் அவர்களை சொல்ல சொல்லுகின்றான் அதே போன்று குரானிலும் ஹதீசிலும் சட்டங்களிலும் ஹதீசுடைய சட்டங்களிலும் மாற்றம் வேண்டும் என்று யாராவது சொன்னால் அல்லது நினைத்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதையும் இந்த ஆயத்தை தெளிவுபடுத்துகின்ற இந்த ஆயத்துக்களை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேனே என்னுடைய விருப்பத்திற்கு நான் உங்களுக்கு சொல்லல அல்லாஹன்னு விருப்பத்திற்கு இறக்கி வைத்தான் அதே போன்று இறைக்கு எனக்கு அல்லாஹல்ல சொல்லி கொடுத்திருக்கின்றான் எனக்கு கிடைத்தாட்ட வேண்டும் என்றும் கட்டளை இட்டதின் காரணமாகத்தான் நான் ஓதி காட்டுகின்றேனே தவிர என்னுடைய விருப்பத்திற்கு நான் ஓதி காட்டல என்னுடைய விருப்பத்திற்கு இந்த ஆயத்துக்கள் வரவும் இல்லை இந்த ஆயத்துக்களை குரானுடைய இந்த ஆயத்துகளை என்னுடைய விருப்பத்திற்கு நீங்கள் சொல்லுவது மாதிரி மாற்றிக்கொள்ளவும் முடியாது சரி நான் ஓதி காட்டக்கூடிய இந்த ஆயத்துக்களை என்னுடைய விருப்பத்திற்கும் ஓதி காட்டவில்லை என்னுடைய ரப்புடைய விருப்பத்திற்கு தான் நான் ஓதி காட்டுகின்றேன் நடிகை இன்னும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் லவ் ஷா அல்லாஹுமா தலவுக்கு அல்லாஹால நாடி இருந்தால் உங்களின் மீது நான் ஓதி காட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னா அல்லாஹான் ஓதி காட்டச் சொல்லி நாடினான் சொன்னான் அதனால் நான் ஓதி காட்டி அல்லா நாடினால் நான் ஓதி காட்ட மாட்டேன் உங்களுக்கு அல்லா தால அதை அருள் இருப்பான் அதை சொல்லி இருப்பேன் இதை நான் ஓதி காட்டி இருக்க மாட்டேன் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அல்லாஹாலா நாடினால் உங்களின் மீது நான் இதனை ஓதி காட்டியிருக்க மாட்டேன் உங்களுக்கு இதனை நான் அறிவித்திருக்கவும் மாட்டேன் இந்த குரானை குரானை சட்டங்களை உங்களுக்கு சொல்லி அறிவித்திருக்கவும் மாட்டேன்லா அதுராக்கும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டேன் சரி இந்த குரான் நான் சொல்றது தப்பு நான் சும்மா பொய் சொல்லுகின்றேன் அல்லது வந்து வேறு ஏதாவது என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை நான் திணித்து அதையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன் ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இது அல்லா வந்து வானத்திலிருந்து இறக்கியது அல்ல இவர் தன்னுடைய விருப்பத்திற்கு சொல்லுகின்றார் யார்கிட்டோ இவர் போய் கேட்டுட்டு வந்து அதுல கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் சேர்த்துக்கிட்டு இவர் சொல்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சில பேர் சில இவர் படிக்காதவரை எழுத தெரியாதோ படிக்க தெரியாதோ அப்படிங்கறத எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்க அந்த காலத்துல முக்காவாசிகள் ஆனா இவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார் வெளியிருந்து அவர் போய் கேட்டு கேட்டு வந்து சொல்றாரு அல்லது இவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வருகின்றார் அந்த வரக்கூடியவர் ஒண்ணு சைத்தானா இருக்கலாம் ஏதாச்சும் அதை சொல்லக்கூடிய இந்த இது சம்பவங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆயத்துகள் எல்லாம் சரியானது அல்ல இவர் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு செய்கின்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பொய் சொல்லுகின்றார் சூன்யம் செய்கின்றார் இவர் கவிதைகளை பழைய பழைய கவிதைகளை எல்லாம் கலந்து சொல்லுகின்றார் பழைய ஏடுகளிலே உள்ளதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பல ஆண்டுகள் உங்களுக்கு மத்தியிலே நான் தங்கி இருந்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் அறிந்து கொள்ளக் கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றார் இப்ப நான் எப்ப இந்த வா இந்த அல்லாவுடைய வேதம் அல்லாஹுடைய வகை எனக்கு வருகின்றது சட்டம் எனக்கு வருகின்றது குரானை அல்லாஹால எனக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் என்று எப்போது சொன்னேன் உங்கள்ட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதா சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லது ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு வாலிபரா இருக்கும்போது அல்லது நான் கல்யாணம் பண்ண நேரத்துல எனக்கு மனைவி வந்த நேரத்துல எந்த நேரத்துல உங்கள்ட்ட சொல்ல எப்ப சொன்ன நாற்பதாவது வருஷத்துல எனக்கு நாற்பது ஆண்டுகள் முடிந்த பின்னாலே உங்களுக்கு நான் இதனை சொல்லுகின்றேன் அப்படின்னா என்ன இந்த நாற்பது வருஷம் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து இருக்கின்றேனே என்னைக்காவது சொல்லியிருக்கிறனா இந்த மாதிரி யாருக்காவது ரகசியமா பேசியிருக்கிறேனா அல்லது நீங்கள் சொல்லுவதை போன்று பொய் சொல்லுவதாக சொல்லுகின்றீர்களே எப்பொழுதாவது நான் பொய் சொல்லியிருக்கின்றேனா ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கணும் ஒரே ஒரு பொய்யை இவர் அந்த நேரத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுங்க பார்க்க அலி சொல்லம் அவர்களை பற்றி எதிரிகளும் எதிரிகளும் கூட நபி அவர்கள் பொய் சொன்னதாக சொல்லவே இல்லை வரலாறு தெரியும் ரோம் நாட்டு மன்னர் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் கடிதத்தை கொடுத்தாங்க படிச்சு பார்த்தாங்க அந்த முத்தரஜி தர்ஜுமா செய்யக்கூடிய கொடுத்தாங்க அப்போ படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி அரபு நாட்டுல ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு நபின்னு சொல்றாரு அல்லா இருந்து வகை வருகின்றது வேதம் வருகின்றது சட்டம் வருகின்றது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் கேள்விப்பட்டிருக்காரு சரி அவர் சரியான மனிதரா அல்லது தவறான மனிதரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பொய் சொல்றாரா இல்ல உண்மையிலேயே அவர் நபிதானா அப்படிங்கறதெல்லாம் தெரிய ஏன்னா அந்த அந்த அரசர்கள் எல்லாம் பெரும்பாலும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட அரசுகளெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் அதனால கிறிஸ்தவர்களுக்கு வேதம் எஞ்சியில் வேதம் இருந்தது அந்த வேதத்திலும் நபியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால அந்த வேதத்தை வேதத்தில் உள்ள அந்த விஷயங்களை ரசூல்லா சலாசலத்தை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இப்படி ஒரு நபி வருவார் அப்படின்னு தெரிந்திருந்தாங்க சரி அதனால இதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை அரபு நாட்டிலிருந்து யாராவது இங்கே வந்திருக்கின்றார்களா அந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு விசாரணை செய்ய சொன்னார் அப்போ வியாபாரத்துடைய நோக்கத்தில அபூ சுபியான் ஒரு குழு உடன் போயிருக்கிறார் அபூ சுபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியாகவும் இருந்தார் இல்லையா பல போர்கள் இருந்தார் பல போர்களில் ஈடுபட்டு இஸ்லாத்துக்கு எதிராக போர் செய்தார் கடைசியாக மக்காவின் மீது ரசூ படம் படையெடுத்து வந்தபோது மக்கா நபி அவருடைய கைவசம் ஆக்கப்பட்ட பின்னால் மக்கா சரணடைந்த பின்னால் நிர்பந்தமான நிலையிலே அபு சுபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேரத்தில் கடிதம் சென்ற பொழுது விசாரிச்சு வர சொன்னார் அப்ப அபு சுபியான் அங்கே அழைத்து வரப்பட்டார் அரண்மனைக்கு அப்ப முத்தராஜீன் தர்ஜுமா செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அந்த அரசர் சொன்னார் ஹெருக்கல் சொன்னார் நான் இப்போ அவற்ற சில விஷயங்களை கேட்பேன் அவர் அதாவது அபூஸ்ஃபியான் மட்டுமல்ல அபூ சுபியான் கூட இருந்த நாற்பது பேர் என்பதா சொல்றது நாற்பது பேரும் பல பேர் அங்கே போனாங்க மக்காவில் இருந்து புறப்பட்டு போன வியாபார கூட்டம் அங்கே இருந்தாங்க இப்போ அந்த வியாபார கூட்டத்தை ஒரு பக்கமாக உட்கார வைத்தார் அபூ இந்த பக்கம் உட்கார வைச்சார் தர்ஜுமா செய்யக்கூடிய இடத்துல இந்த அரசர் சொன்னார் இவர்கிட்ட சொல்லுங்க நான் அந்த நபியை பத்தி கேட்பேன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் பொய் சொல்லாமல் பதில் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு சொன்னார் சொல்றேன் அப்படின்னார் இந்த அபு சுஃபியானுடைய இந்த சகாக்கள் கூட்டம் இருக்காங்கல்ல வியாபார கூட்டம் மக்காவாசிகள் இவங்கள்ட்ட சொன்னார் அந்த அரசர் இவர் ஏதாவது தவறாக நான் யாரை பற்றி கேட்கின்றன அந்த முகமதை பற்றி இவர் தவறாக ஏதாவது சொன்னால் பொய் சொன்னால் அல்லது மாற்றி சொன்னால் உடனடியாக நீங்க எனக்கு சொல்லிடணும் அவர் சொல்லக்கூடிய தோரணையே இந்த ரெண்டு பேருக்கும் பயம் வந்துருச்சு அவருக்கும் பயம் வந்துருச்சு இவருக்கும் பயம் வந்துருச்சு இவங்களுக்கும் பயம் வந்துருச்சு அப்ப விஷயங்களை கேட்கின்றார் வரிசையாக கேட்டுக்கொண்டே வருகின்றார் பல விஷயங்களை நீண்ட சம்பவம் இப்ப எப்பொழுதிருந்து இந்த விஷயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு கேட்டார் ஒரு கேள்வி பல கேள்விகளில் ஒரு கேள்வி எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய நாற்பதாவது வயசுல நாற்பது வயசு ஆன பொழுது இந்த மாதிரி எனக்கு செய்தி வருகின்றது வகை வருகின்றது அல்ல சொல்லி இருக்கின்றார் என்னை தூதராக நியமனம் செய்திருக்கின்றார் அப்படின்லாம் சொன்னார் சரி இதுக்கு முன்னால எப்பொழுதாவது உங்களிடத்தில் அவர் பொய் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு பொய் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்னார் பொய் சொன்னதே கிடையாது முடிஞ்சு போனிசுக்கு பின்னால அபு சுபியான் சொல்லுகின்றார் அந்த ஹெருக்களிடம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி பொய் சொ அவர் பொய் சொல்லக்கூடியவர் தான் என்று அல்லது பொய் சொல்லி இருக்கிறார் என்ன நேரத்தில் அப்படின்னு சொல்ல நினைச்சேன் ஆனால் என்னால் அது முடியவே இல்லை நபி அவர்களை பற்றி இவர் பொய் சொன்னார் பொய் சொல்லி இருக்கிறார் என்ற வார்த்தை கூட என்னுடைய வாயிலிருந்து வெளிவரவே இல்லை சொல்லவே முடியவில்லை என்னால் என்பதாக அபூ சுபியான் சொல்லுகின்றார் பொய் சொல்லியதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இருக்க சொன்னார் சொன்ன உடனே அந்த அரசர் சொன்னார் இது நாற்பது ஆண்டுகளாக இதற்கு முன்னால் நாற்பது ஆண்டுகளாக மக்களுக்கு மத்தியிலே பொய் சொல்லாத ஒரு மனிதர் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற விஷயத்திலும் அல்லாவுடைய அல்லாவின் மீதும் அவர் சொல்ல மாட்டார் என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் அவர்கள் உண்மை தங்களுக்கு வகை வருவது என்பது உண்மை என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக உறுதிப்படுத்த கூட்டிய காட்டக்கூடியதாக அது அமைந்து என்பதற்கு இந்த வாசகத்தை அல்லாஹலை அது லபிஸ்து மின்கபலி இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் அதாவது நாற்பது ஆண்டுகள் உங்களுக்கு மத்தியிலே நான் தங்கி இருந்திருக்கின்றேனே அபலா தாக்கிலோன் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்கிறான் அல்லா தாலா அபலா தாக்கிலோன் என்று சொன்னால் உங்களுக்கு சரியான அறிவு இல்லையா நான் சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் இந்த ரசூல் சொல்ல என்பதிலே உங்களுக்கு அறிவில்லையா என்று அல்லாஹால கேட்கின்றான் அடுத்து அல்லாஹால சொல்லுவது அல்லாஹத்தால ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் அவன் அல்லாத வேறு பொருள்களை வணங்கலாம் அல்லாவை போன்று வேறொரு சக்தி இருக்கின்றது என்று ஒரு மனிதன் சொன்னால் அவனை அவனை மிகப்பெரிய குற்றவாளி யாருமே கிடையாது மிகப்பெரிய அநியாயக்காரன் யாருமே கிடையாது இது பல இடங்களில் முன்னாலே வந்திருக்கு அதே ஆயத்தை அதே கருத்தை இங்கேயும் அல்லாஹால சொல் அப்துலமு மிகப்பெரிய அநியாயக்காரன் அநியாயக்காரன் யார் யாரும் கிடையாது யார் அப்படின்னு கேட்டால கேள்வி என்ன பதில் யாரும் கிடையாது யாரும் கிடையாது அவனை விட அநியாயக்காரன் யாரும் கிடையாது அல்லாஹ் அல்ல மீது பொய்யு வைக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யாரும் கிடையாது அல்லாவுடைய ஆயத்துக்களை பொய் சொல்ல பொய்யாக்கி வைக்கக்கூடிய விட அநியாயக்காரன் யாரும் கிடையாது இணை வைக்கப்படுவதை அல்லா தலா மன்னிக்கவே மாட்டான் அதை தவிர மற்ற என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அவன் விரும்பினால் மற்றதையெல்லாம் மன்னித்து விடுவான் இணை வைப்பதை மட்டும் இப்படி அல்லாவின் மீது பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்லாவின் பொய் சொல்றதுனா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு இணை உண்டு அல்லா மாதிரி அல்லாவுக்கு ஒரு கூட்டாளி உண்டு அல்லாவுக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு என்றெல்லாம் சொல்லுவது அவன் மீது பொய் சொல்லுவது அப்படின்னு அர்த்தம் அல்லது அல்லாஹால ஒரு ஆய இறக்கி வைக்கின்றான் வசனங்களை இறக்க இதை பொய்யாக்குவது என்ன மிகப்பெரிய குற்றவாளிகள் என்னஹோ லாயுகள் முஜிரி மோன் அந்த குற்றவாளிகள் வெற்றி பெற மாட்டார்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா தண்டனைக்குள்ளாவும் நரகவாசிகளாக ஆவார்கள் என்பதை அல்லாஹல்லா குறிப்பிடுகின்றார் சரி அல்லாஹ் மீது பொய்யுரைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இணை வைக்கக்கூடியவர்கள் சீர்க்கு செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஒரு பொருள் இந்த ஆயத்து இன்னொரு காரணத்திற்காகவும் இறக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ரசூல்லாய் சல்லா அலே சொல்லமுருடைய காலத்துல முன்னாலே வந்து சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம் முசைலமா என்று ஒருவன் இருந்தான் அவன் தன்னை நபி என்பதாக சொல்லி கொண்டிருந்தான் அவனிடத்திலே சில பேர் சஹாபாக்களை அனுப்பி இஸ்லாத்தின் பிக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் ஒரு கடிதமும் எழுதினார்கள் ஆனால் அவனை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நானும் ஒரு நபி தான் உங்களை போல ஒரு நபிதான் அப்படின்னு அவன் ரசூல் சல்லா அலையம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினான் உங்களுக்கு எப்படி அல்லாஹ் எழுத்திலிருந்து வகை வருகின்றதோ அதே போல எனக்கும் வகை வருது இந்த அரவ நாட்டை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் உங்களுக்கு அந்த பகுதியை வச்சுங்க நான் இந்த பகுதியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சா ஒரு வியாபாரம் பண்றது போல் இருக்குது இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் மக்களுக்கு தலைவனாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொன்னான் இந்த மாதிரி எனக்கும் வகை வருகின்றது நானும் நபிதான் நீங்க அந்த அரபு நாட்டு மக்களுக்கு அந்த பக்கம் அந்த ஹிஜாஸ் பகுதியில நபியா இருங்க அவன் யமன் நாட்டிலே யமாமா என்ற ஊர்ல இருந்தான் இந்த பகுதியில உள்ள இந்த சன்னா யமன் பகுதி இருக்கு இது கூறாதுக்கு நான் இந்த நான் நபியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுனான் ரசூல்லாய் சலாஹ்லாம் பதிலும் எழுதுனாங்க அவனுக்கு மிம் முகம்மதி ரசூல் இல்லா அல்லாவுடைய தூதர் ரசூல் சல்லல்லா முகமது சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடத்தில் இருந்து முசைலமா அல் கதாப் பெரும் பொய்யனாக இருக்கக்கூடிய முசைலமாவுக்கு எழுதப்படுவது என்று சொல்லி எழுதி அதில் எழுத கீழே இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமானது இந்த பூமி முழுவதும் அல்லாஹுக்கு சொந்தமானது அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் அவர்களுக்கு அதை உரிமையாக்குவான் அவர்களுக்கு அந்த ஆட்சியை தருவான் எனக்கும் உனக்கும் சொந்தமானது அதே மாதிரி நுபுவத் என்பது அல்லாஹாலின் புறமத்திலிருந்து கொடுக்கப்படுவது அது உனக்கோ எனக்கோ சொந்தமானது அவன் யாரை விரும்புகின்றனோ அவர்களை நபியாக ஆக்குவான் என்று சொல்லி முசைலமுத்து கத்தாப் என்று ஒரு பட்டத்தையும் சேர்த்த அவனுக்கு கொடுத்தார்கள் பொய் பெரும் பொய் சொல்லக்கூடிய முசைலமா என்பதாக அதனால் வரலாற்றில் எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல அதாவது என்று பேர் மட்டும் எழுத மாட்டாங்க முசைலமுத்து கத்தாப் பெரும் பொய் சொல்லக்கூடிய முசைலமா என்றுதான் சொல்வார் சரி அவனுக்கு அவன் சம்பந்தமாக இந்த ஆயத்தி இறக்கப்பட்டது என்பதால் ஏன் கேட்டா எனக்கும் அதே மாதிரி வகை வருகிறது ஆரம்பத்தில் சூரத்தில் பக்ராவலி அந்த விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சில மக்களை சேர்த்து கொண்டு அவன் அந்த எப்படி குரானுடைய ஆயத்துக்களை ரசூல்லா இஸ்வாஹ்லாம் சொல்லி காட்டுறாங்களோ அதே போல சில ஆயத்துக்களை சொல்லி காட்டினான் சில வசனங்களை சொல்லி காட்டினான் யார் கேட்டாங்களோ அவனுடைய சகாக்கள் அவங்களே அதை பார்த்து சிரிச்சாங்க கேட்டு சிரிச்சாங்க அதை ஏன்னு கேட்டா இவன் சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கும் நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கின்றது வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் அது மனிதனுடைய சொல்லே அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஆனா இது சாதாரணமான ஒரு அற்பமான மனிதன் சொல்லக்கூடிய வாசகம் என்பதாக அவர்களே சொன்னார்கள் முன்னாள் அதை பத்தி எல்லாரையும் சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு வசனம் வரும்பொழுது இந்த வசனம் வந்தது என்பதாக அவன் கேள்விப்படும் பொழுது அது மாதிரி ஒரு வாசகத்தை அவன் எழுதுவான் சூரத்துள் ஃபீல் வந்தது அதாவது அலம் தர யா اصحابல் ஃபீல் அப்படினு சொல்லி அல்லாஹ் تعالی alam tara kayfa rabbuka bi ashabil feel என்ற அந்த ஆயத் வந்தது இவன் உடனே அதுக்குதந்த மாதிரி ஒரு ஆயத்தை ஒரு வசனத்தை எழுதினான் அவன் எழுதுன அங்க யானை ன்னு வந்திருக்கு யானை சம்பந்தப்பட்ட வந்திருக்கு அதே மாதிரி இவனும் யானை அப்படிங்கிற பேரை வச்சு எழுதுன ஏனா அரபு நாட்டுக்காரங்களுக்கு யானை அப்படிங்கறது அவங்க பார்த்ததே கிடையாது யானைனா என்னன்னு தெரியாது அதனால இவன் அதே மாதிரி எழுதான் அந்த யானையை வச்சு எழுதுன அல் ஃபீல் யானை وما ادراك ما الفீல் யானை என்றால் என்னவென்று தெரியுமா அப்படின்னு என்னவென்று தெரியுமா நீளமான துதிக்க இருக்கும் அப்படின்னு எழுதணும் இந்த வாசகத்தை எழுதி பார் அதே மாதிரி நானும் எழுதிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் எனக்கு இதே மாதிரி வசதி வருது அல்லா சொன்னதுதான் இது அப்படின்னு சொன்னோம் அதை பார்த்து கேட்டவனு சிரிச்சான் அதே மாதிரி என்ற இந்த ஆயத்தினுடைய தொடர் வந்தபோது மனிதனை பற்றி நன்றி கொண்ட தன்மையை பற்றி தெரியுது என்ன அர்த்தம் தெரியுமா மாவு குழைக்க கூடிய பெண்கள் மாவு குழைப்பதின் மீது சத்தியமாக ரொட்டி சுடக்கூடிய பெண்களின் மீது சத்தியமாக அதை எண்ணுடனும் அதாவது கொழுப்புடனும் நெய்யுடனும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பெண்களின் மீது சத்தியமாக கூட்டத்தினர் அதிரத்தை அமருல்ல அமரு அவங்க நேரடியா போனாங்க போய் முசையில மாவட்டம் போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா வகை என்பது வேற அல்லாத்தாலா அருள் அழகான விஷயங்கள்லாம் சொல்றான் நீ தப்பா நடந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நீ வந்து இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க நெருங்கிய கூட்டாளி முன்னால அது அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே இவனுடைய கூட்டாளி அவர் அமருபுல் ஆஸ் அதனால போன உடனே வரவேற்று சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் இப்போ என்ன வந்துருக்கு எனக்கு தான் வகை வந்துகிட்டு அவருக்கு வர்ற மாதிரி எனக்கும் வந்துகிட்டு இருக்குது பாரு நீ ஏதாச்சும் சொல்ல உடனடியாக எல்லாம் எனக்கு அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னான் என்னன்னு கேட்டேன் இப்போ என்ன வகை வந்திருக்கு அவருக்கு சொல்ல அந்த நேரத்தில் அமர்முல் ஆசிராய் சலாஹத்து தான் அங்கே போயிருக்கும் போது ரசூல்லாய் சல்லா அலிசல்லாமர்களுக்கு வந்த வகை அறிவிப்பு இருந்ததுமா வல்லாசிரி சூரா வந்து என்பதாக சொன்ன சொன்னாங்க இவங்க அம்மோட வாசனம் இந்த மாதிரி இந்த வாசகம் வந்திருக்கு ரொம்ப பால் அற்புதமான வாசகம் சுருக்கமாக மூன்றே மூன்று ஆயத்துகள் இதில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹத்தால் உள்ளடக்கி சொல்லுகின்றான் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் நேரம் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருந்தான